கவனம் அப்படியே வந்து நிக்கணும் கண்ணுக்குள்ள வந்து அப்படியே சேரணும் அப்படியே மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும் உங்களுக்காக நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க டிவி எல்லாம் பாக்காதிங்கன்னா கேட்க மாட்டாங்க டிவி எல்லாம் பாக்காதிங்கன்னா இந்த வயசானவங்க பெரியவங்க வீட்டுல சும்மாவே இருக்க மாட்டாங்க மாத்தி மாத்தி அன்னி சித்தி மருமக மாமியாரு அது இது உருப்படா போறதுக்கு வரிசா வச்சிருக்காங்க மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி போட்டு பாத்துகிட்டே இருப்பான் பெரியவங்களோட யாரும் பேசறதில்ல அதுவாது பேசட்டுமே அவங்க யாரும் என்ன பண்ணுவாங்க அவங்களோட சேர்ந்து நீங்களும் டிவியை பார்த்து நான் கூட அதுக்காட்சம் அஞ்சு வயசு எட்டு வயசு அதுவும் உட்காந்துட்டு அப்படியே ஆன் பார்த்துக்கிட்டே நல்லவேளை இப்ப இந்த சித்தி முடிஞ்சுதோ நாடு தப்பிச்சு ஒன்பதரை மணி ஆனா தெருவில் ஒரு பையன் இறங்க முடியாது ஒன்பதரை மணிக்கு ஒரு விநாயகர் ஊர்வலம் விநாயகர் கழுத்துல ராதிகா படத்தான் விநாயகர் கழுத்துல ராதிகா படம் ஏண்டாம் சித்தி விநாயகர் சித்தி விநாயகர் நியாயம் வேணா ஒரு எண்ணம் வேண்டாம் அவ்ளோ பயிற்சி முடிச்சு போச்சு பல பேர் உங்களுக்கு தான் பாயசானவங்க பொழுது போலேன்னு டிவி பாப்பாங்க வயசான எங்க அம்மா இருக்காங்க எழுபத்தாறு வயசு அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவோம் சனையில எல்லாம் கூட மாட்டாங்க நான் உட்கார்ந்து பேச முடியாது எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது வர்றவங்க யாரும் அவங்க பேச போறது இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க டிவி பாத்து உட்காந்து இருப்பாங்க அவங்க பாக்கலாம் ரிட்டர்ட் ஆயாச்சு கவலை கிடையாது உட்காந்து டிவி பாத்துகிட்டே இருக்கலாம் வளர வேண்டிய திஞ்சு குஞ்சு குழுவான் எல்லாம் வரிச்சு உட்கார்ந்துகிட்டு ஆனும் வாயில ஈ போற தெரியாம அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தா அடுத்த தலைமுறை என்ன ஆவர் முட்டா பெ தொட ஒரு ம அதையும் கொஞ்ச பயனுள்ளத ஆ ஒழிய அதையும் கொஞ்சம் பயனுள்ளதா ஆக்கணும் ஒரு வெறியில தான் வருவாங்க உலகத்தை வெளியில போனா அந்த மன உரிமை வந்துட்டா அது பின்னால என்னவா மாறும்னா தியானமா மாறும் அர்ஜுன் அப்படிப்பட்ட ஒரு கெட்டுகா ஒரு காரியத்தை எடுத்தா எடுத்தது தான் ஒரே மாதிரி அதை ஊன்றி செய்யும் இப்படி பிள்ளைகள்லாம் வளர்கிறார்கள் இன்னொரு காலத்துல வேணும் உள்ள போற மாதிரி ஒரு குடத்தை குடுத்துட்டு பசங்க கிட்ட சொன்னார் இது உள்ள அமைக்கி எடுத்தா என்ன தண்ணி வரும் அதுல யார் பபிள் தான் வரும் உள்ள போவாது தண்ணி அந்த போற மாதிரி எல்லா உள்ள அமைக்க பார்க்கலாம் ஒண்ணு வரல அர்ஜுன மட்டும் முதல்ல அப்படியே புடிச்சிட்டு குரு கிட்ட வச்சுட்டான் அவனுக்கு மட்டும் பெரிய வாயு உள்ள குடத்தை குட்டிருப்பாரு ஓட்ட போட்டிருப்பான் அவன் ஏதோ பண்ணிருப்பான் கோல்மால் பண்ணிருப்பான் கேட்டா நீங்க அரைக்குற கூட ரொம்பல அவன் பாருங்க முழு குடத்தை ரொப்பிட்டு வந்துட்டான் எப்படி ரொப்பனே அவன் சொன்ன இத தண்ணி பிடிக்கிறதுக்கு வருண ஜபம் பண்ணிட்டு பிடிக்கணும் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க எப்பவோ ஒரு நாள் கிளாஸ் நடத்துற போது வருண ஜஜபம் பண்ணிட்டு இது மாதிரி புடிச்சா வேகமா ரொம்ப ஜபம் பண்ணிக்கிட்டே வருண ஜபம்ல பாக்யாரோ குருவோ ஒன்னு சொல்வாரு அப்புறம் ரகசியம் இருக்கு இதுக்குள்ள விஷயம் இருக்கு எல்லாத்தையும் உடச்சு சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லி இதே போவாங்க அவங்கவங்க புடிச்சுக்கணும் வேண்டியதை அவங்கவங்க எடுத்துக்கணும் அந்த வருண ஜபம் பண்ணிட்டு தண்ணிய பிடிச்சா எல்லாம் உள்ள போச்சுன்னா அவங்க யாருக்கா தோணுச்சாட்டா உங்க யாருக்கா தோணுச்சா நூத்தி நாலு பேரும் இல்ல வரீங்கன்னா இனிமே வாஜியாரை பாக்க முடியாத சாப்பிட போகுது எல்லாரும் நல்லா பாத்துங்க பரம சந்தோஷம் எஸ்கர்ஷன் போனாங்கப்பட்ட காப்பாத்து முதல்ல முடியும் எல்லாம் கரையில இருந்து வாட்டியாரா எவ்வளவு நேரத்துல சாப்பிடும் ஒரு மணி நேரம் முடிஞ்சுடுமா இல்லப்பா ஒன்றரை சொல்லிக்கிட்டே இருக்க அந்த நேரம் அர்ஜுனன் எங்கேயோ இருந்தான் அவனுக்கு யாரோ செய்தி சொன்னார்கள் இது குருநாதர் நதியில முதல கிட்ட மாட்டிக்கிட்டார் அவன் வரும்போது சும்மா வரலிங்க தபக்கு வில்ல தூக்கிட்டு வந்தான் அங்கே இருந்து வந்தான் அந்த குறி வச்சு முதல கழுத்தை வில்லோட வந்தான் சித்திரவில் வீரர் பலரும் பெரும்பையோடு சென்று அருகும் நின்றார் அவன் எப்படி வந்தான் பக்தியின் விரைந்து அன்னைக்கு கஜேந்திர மோட்ச காலத்துல பெருமாள் எப்படி ஓடி வந்தார அது மாதிரி ஓடி வந்து கார முதலையுணி செய்தான் நாராயணோ அப்படி அழிக்கிறானே பேர்பட்ட ஆற்றல் உடையவன் நிறைய படிச்சுட்டு சில பேர் அப்ளை பண்ண தெரியாம வாழ்க்கை வீணாக்கிறார் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பார் அப்ளை பண்ணவே மாட்டேன் அப்ளிகேஷன் என்ன படிச்சமோ அது லைஃப்ல அப்ளை பண்ணும் இப்ப வச்சுக்கலாம் சிகரெட்ல போட்டுருக்கான் ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் அப்ளை பண்ணுமா இல்லையா இட் இஸ் இன்ஜூரியஸ் டுக்கூடாது கவர்மெண்ட்ல போட சொல்றோம் குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு குடி குடியை கெடுக்கும் படிச்சுட்டு குடிக்கலாமா அப்ப அறிவு வரணும் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் எவ்வளவு அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு அப்ளை பண்ணு சில பேர் எப்படின்னா நிறைய படிச்சிருப்பான் ஒரு பத்து காசு நிறைய தெரியும் ஒன்னும் பெருசாக இருக்கு இங்கிலீஷ் மெடிசன் எம் ஆரம்பிக்கும் எம்ல ஆரம்பிக்கும் மத்தியா மறந்து போச்சு பாட்டி வைத்தியத்திலே போட்டு பாட்டி வைத்த போட்டுக்கிறான் கடிவாயில் வெங்காயத்தை கடிவாயின் அது தெரியாது அது சேலோட வாயா ஓம்வாயா அதான் எனக்கு தெரியாது கடிவாயில் வெங்காயத்தை பிழியவும் பாட்டி வைத்தியத்துல போட்டுக்கிறான் எல்லாரும் வாயும் பூஞ்சி பார் என்ன நடந்து பாட்டி வைத்தியம் இன்னொரு தங்கியிருந்தான் ஹோமியோபதியில மறந்துருக்கு சார் இதுக்கு அப்புறம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்க என்ன பிரயோஜனம் இல்ல மருந்து இல்லேனா கூட நீங்க நிறைய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறக்குறையா தெரிஞ்சு வச்சு நம்மளை கொல்லுவாங்க பல பேர் பாத்துருக்கீங்களா நாம ஒரு துடிச்சுக்கிட்டு இருப்போம் விஷயத்துல யோசனை சொல்றாங்க ஒரு பாதி செல்லி நிறுத்திருவாங்க தெரியும் அதுக்கு மேலே தெரியாது கேள்விப்பட்டோம் நீங்க ஒன்னா போய் பாத்துங்க சார் எந்த இடத்துல என்ன எது அட்ரெஸ் தெரியும் அட்ரெஸ் தெரியாது சொன்னாங்க அப்படின்ட்டு ஏதாவது பேசாம போயிடுவாங்க ரொம்ப சிக்கல் ஒரு விஷயத்த படிச்சா போறாது மெமரி எத்தி எப்ப என்ன படிச்சாலும் டக்கு உள்ள போட்டு அப்புறம் அதை பத்தி ரெஃபரன்ஸ் வரும்போது அதுவா அது வந்து இன்னது சொல்லு அதான் அப்ளை பண்றது படிச்சது லைஃப்ல அப்ளை பண்ணி பாக்குற டெக்னிக் அர்ஜுனா அப்படிப்பட்ட அவர் சொன்னார் இப்ப தெரியுதா நான் ஏன் அர்ஜுன் செல்ல கொண்டாடுறேன் கத்துக்கிட்ட உடனே பசங்க எல்லாம் கூப்பிட்டார் நூத்தி அஞ்சு பேரையும் கூப்பிட்டார் நான் இப்ப குரு தட்சணை கேட்க போறேன் தெரியல பழைய காலத்துல குருமார்கள் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு தட்சணை கொடுவோம் அப்படின்னு எனக்கு குரு தட்சணை குடுத்தீங்களா அப்படின்னு உடனே என்ன தட்சணை வேணாலும் கேளுங்க தருகுரு நூத்தி அஞ்சு பேரும் சொன்னா எவ்வளவு பட்டு வேஸ்ட் வேணுமா நிலம் வேணுமா வயிற மாலை வேணுமா முத்து மாலை வேணுமா என்னாட்ட வாங்கி தர அதெல்லாம் வேண்டாம் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்னு இருக்கு என்ன துருப்பட்ட ராஜன் என்ன அவமானப்படுத்திட்டான் அவன் அரண்மனைக்கு போன போது என்ன பாதி நாடு தரையின்னு சொன்ன மாடு தராம அவமானப்படுத்திட்டான் என் மாணவர்கள் நீங்க போய் அவனை தேர்கால் சக்கரத்துல கட்டி என் எதிர கொண்டாண்டு நிறுத்தணும் யாரு தைரியம் உள்ளவன போங்க ியார் ஒரு தழுத்தழு குருங்க கேட்ட குருதக்ஷனே ஆனா அப்ப துரோணர் பாருங்க அந்த துருபதனை பார்த்து எந்திரிச்சான் பக்கத்துல ஒரு நாற்காலிய போட்டார் அவன் ஒரு மாதிரி தயங்கினேன் அப்படி நான் விரட்ட விரும்பல நான் இன்னமும் உன் நண்பனா தான் நினைக்கிறேன் அது மட்டும் இன்னொன்னு என்னன்னா இந்த நதிக்கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற நாடு உன்னோடது இந்த பக்கம் இருக்கிற நாடு என்னோடது நான் பாதி நாட்டுக்கு தலைவன் ஆட மாட்டேன் நாட்டுல நான் அதிகாரம் செலுத்த மாட்டேன் வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்தும் பாதி நாடு ஒப்பந்தப்படி ஒரே அவமான துரோணர் இப்படி பண்ணிட்டாரு ஒரே அவமான இப்படி தலையை தொங்க போட்டு வரும்போதே அவன் மனசுல நினைக்கிறான் ஆனா இந்த அர்ஜுனன் எப்படி சண்டை போட்டான் எப்படி சண்டை போட்டான் அவன் மனத்துல ஒரு எண்ணம் ஓடிச்சு என்னன்னா இந்த துரோணரை கொல்லவும் அந்த அர்ஜுனன் தோள்களை புல்லவும் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா சரியா இருக்குமே ஒரு பொண்ணு இருந்தான் அர்ஜுன கட்டி வச்சுடலாம் கட்டி வச்சுட்டா அர்ஜுனன் வந்து எனக்கு மாப்பிளையா மாறிடுவான் அதே சமயத்தில் இந்த துரோணர் கொல்லப்பட அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு துரோணர் சாகம் என்னுடைய மகள் அர்ஜுன கல்யாணம் பண்ணும் அப்படி ஒரு வரம் போகணும் அதுக்கு ஒரு யாகம் நடத்தணும் முடிவு பண்ணும் அந்த யாகத்துக்கு பேர் சௌத்ரா பேர் யாராவது யாகம் நடத்தணும் இதெல்லாம் அந்த காலத்திலேயே உண்டு யாகம் பண்ணும் முடிவு பண்ணலாம் அந்த யாகத்திலேருந்து வருகிற பொருள் தனக்கு சாதகமா இருக்கணும் எதிரி பாதகமா இருக்கணும் யாகத்தை நடத்தி வைக்கிறதுக்கு யாரு வருவா உத்தம பிராமணர்கள் வந்து யாகத்தை நடத்தணும் துருபதன் போய் கேட்கலாம் இது மாதிரி துரோணரை கொல்றதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு வலிமை வேணும் அதுக்கு எனக்கு வந்து யாகம் பண்ணி கொடுங்க அதே அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் அதுக்கு எனக்கு ஒரு யாகம் பண்ணி கொடுங்க மாட்டேன் தான் எந்த பிராமணரும் துரோணரை அழிக்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணுவார்களா பண்ண மாட்டேன் கடைசியில யாஜர் நடத்தி குடுத்தாங்க கொஞ்சம் பணத்துல ஆசை உண்டு நீ வேணும் அவரை போய் கேளு என்ன ஆசை நாங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் ஏற்கனவே யாகம் பண்றதுக்கு அந்த வீட்டுல ஒரு வாழைப்பழம் இருந்தது அந்த வாழைப்பழத்தை எடுத்து எங்க அண்ணன் தனக்கு வச்சுக்கலாம்னு போனாரு அப்புறம் தான் நினைச்சா சிச்சி இன்னொருத்தம் இருந்தா நல்லா இருக்கும் ஆனா எடுக்கக்கூடாது தப்பு அது மரியாதை கம்மி ஆனா எடுத்து எடுத்து பார்ப்பான் எடுத்தெடுத்து பார்த்தாலும் புத்தி அப்படி இருக்குதான் அர்த்தம் எங்க அண்ணனுக்கு அப்படி இருக்கு நீ வேணா கேட்டுப்பாரு அந்த பொருளாசி உடைய பிராமணரை போய் இவன் கேட்டான் இந்த யாகத்தை நடத்திட்டு அதே யாக அக்னியில இருந்து துருபதி அதாவது திரௌபதி அங்கிருந்து பெறப்படுகிறார் அந்த திரௌபதி அர்ஜுனை கல்யாண மன்றத்துக்குன்னே பிறந்தவர் அந்த யாக அக்னியில இருந்து கொல்லுவதற்கு ஒரு பிள்ளையும் அர்ஜுனும் தோலை புல்லுவதற்கு ஒரு பெண்ணுமாக இருந்து வெளியில வந்தார் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தருமருக்கு நம்ம பிள்ளைக்கு ராஜ்ஜியத்தை கலாட்டா பண்ணக்கூடாது சீனியர் வந்து தருமர் பிரச்சனை வரக்கூடாது பட்டம் கட்டின ஒன்னு ரொம்ப வருத்தப்பட்டவன் யாரு அப்படின்னா துரியோக நம்ம அப்பா துரோகம் பண்ணிட்ட நாம மூத்த பிள்ளை நாம தானே அவருக்கு மூத்த பிள்ளை நமக்கு பட்டம் கட்டாம அந்த தருமனுக்கு கொண்டு போய் பட்டத்தை கட்டி வச்சுட்டாரு இது என்ன பண்றது இந்த தருமனை எப்படி அழிக்கிறது அழிக்க முடியலையே அப்படின்னா ரொம்ப வருத்தம் போய் மெதுவா அப்பாட்ட கேட்டான் அப்பா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியப்பா எனக்கு தர வேண்டிய ராஜ்யத்தை அந்த பழா போன தருமனுக்கு எனக்கு தர வேண்டியது இல்லையா ராஜ்யம் அதே பாண்டவர்களும் என்னுடைய பிள்ளைங்க தானடா என் தம்பி பிள்ளையா இருந்தாலும் என் பிள்ளைமாரி இந்த பரம்பரையில வந்து அவங்க துரோகம் பண்ண முடியுமா அதை விட தருமன் உன்ன விட வயசுல பெரியவன் அவர் ராஜ்யம் இல்லாம இருக்கும்போது நீ ராஜ்யத்தோட இருக்க முடியுமா அடைய பாவி ஒண்ணும் வானாம்டா பீமனுடைய பலத்தை நினைச்சு பார்தா தருமனுக்கு பட்டம் கட்டாம உனக்கு பொட்டலம் கட்டிட்டு வாண்டான் ஒரு நாள பீமனை எதிர்த்தெல்லாம் வாழ முடியுமாடா வாழ முடியாது சொன்னா கேளு அனுசரணையா தருமனுக்கு பட்டம் கட்டியாச்சு நீ அவங்கூடவே இருந்து காலத்தை சந்தோஷமா நடத்து என் என் தம்பி பாண்டு வாழலையா அது மாதிரி நீ அந்த தருமனோட வாழ்ந்துட்டு போகலாமே நிம்மதியா இருக்கலாமே ஒரு குறையும் வராது நான் சொல்றத கேளு அனுசரிச்சு போலாம் முடியாது நான் சொல்றத நீக்கள் யாரு அப்பா பார்த்தா அவன் சொல்லலாம் நான் சொல்றத நீக்கள் என்ன இந்த பாண்டவர்களை ஒழிச்சுடும் ஒழிச்சுட்டா நாம நினைக்கிறபடி எதவனாலும் சாதிக்கணும் முடிய ஒழிக்க முடியும் பாண்டவர்கள் எல்லாரும் போயிடுவார்கள் கொஞ்ச நாள் நாட்டு மக்கள் கண்ணுல படாம இருக்கட்டும் நாட்டு மக்கள் கண்ணாம இருந்த பைத்தி முடிச்சு போய் அழைத்து முடிச்சு மரக்கடு அந்த தர்மனையும் அப்ப துருது சொன்ன அடே நீ இவங்களை பிரிக்கலாம் நம்ம மந்திரிகள் பல பேர் அவங்க பக்கம் இருக்காங்களா அவங்க ரொம்ப வேண்டியவங்கடா கதை வெளியே தெரிஞ்ச பத்தி அவமானமா போயிடும் இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் இறங்காது நீங்க நம்புனா நம்மட்டி போங்க வியாசபாரத்தில் வரைய வரியா அப்படியே சொல்றேன் மந்திரிகள் பெரிய மந்திரிகள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் வாங்கி கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை தானாக செய்வார்கள் அப்படியே யாரு பக்கம் என்ன யாரு பக்கம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து சரி கட்டுறது எனக்கு தெரியும் நீ கவலைப்படுற என்ன பெரிய மந்திரிகள் நான் தெரி கட்டுறேன் மகனே பாசுடா ஆபத்துல சிக்கிக்காதரா எங்காவது அம்புல போய் மாட்டிக்காதரா நம்ம தருமனையோ பீமனையோ எதிர்க்க முடியாது நம்ம எதிர்க்க முடியாது அவனை காசிக்கு அனுப்ப வேண்டியது மக்கள் கண்ணிலேருந்து மறைச்சிட வேண்டியது இது ஒரு பெரிய தீரிங்க நம்ம ஜனங்களுக்கு மறதி அவ்வளவு ஜாஸ்தி ஆஓ அப்படின்னு பாக்க என்ன ஒண்ணுமே கேக்க மாட்டாங்க எந்தரபரப்பா பேசப்பட்ட பலவேறு விஷயங்கள் அப்புறம் சந்தோஷமா அது நடந்ததா நடக்கலையா உண்மையிலேயே தெரியவே தெரியாது அது பாட்டு அடுத்தது மறைச்சது பாத்துக்கலாம் இதெல்லாம் கத்து கொடுக்கிறதுக்கு போன ஆசை நான் உண்டு பண்றேன்னு தர்மனை வர சொல்லி அப்பா தர்மா என் தம்பி பாண்டு இறந்து போயிட்டாண்டா அவனுக்கு ஈமக்கிரியெல்லாம் பண்ணினா கூட காசியில போய் அந்த கங்கை கரையில பிண்டம் கொடுத்தா தான் ஆத்மா சாந்தி அடையும் என்னாலும் போக முடியல நீ இளவரசன் வேற ஆயிட்ட அங்க இருக்கிற நம்ம நாட்டு மக்கள்லாம் உன்னை பாக்கணும் பாக்கணும் தடிக்கிறாங்க நீ வேணா ஒன்னு பண்ணேன் ஒரு மாளிகை கட்டித்தர சொல்றேன் சௌக்கியமா கொஞ்ச நாள் அங்க இருந்து அந்த பகுதி மக்களை எல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் கங்கக்கரைல இருந்து வாசம் பண்ணிட்டு வாயி அப்படின்னு தருமனுக்கு புடிச்சு போச்சு கங்க கங்கைக்கரை வாசம் அப்பா கைமக்கரியை பண்ணலாம் அப்பாவுக்கு பிண்டம் கொடுக்கலான்னு தோண்டவண்ணே போறனேன் பனக்கு எது வீக்கோ அத தெரிஞ்சு அனுப்புறான் பாருங்க திருதராஜ் ஒத்துக்கொண்டேன் ஒரு மந்திரி புரோச்சன வச்சு காட்சியில் எரியிலியம் மெழுகு சாம்பிராணி இதெல்லாம் வச்சு ஒரு மாளிகை கட்டுறான் அதுக்குள்ள கொண்டு போய் இந்த பாண்டவரை தங்க வைக்க வேண்டியது குந்தி தேவியோடு ஒரு நாள் அந்த மாளிகைக்கு அவன் தப்பிச்சு வெளியே வந்துட வேண்டியது ஏற்பாடும் பண்ணியாச்சு அவன் தப்பிச்சு வெளியே வந்து தீ வச்சுட்டா குந்தியோட சேர்த்து ஆறு பேர் செட்டை போடுவார் அரக்கு மாளிகை அவ்வளவு பிளான் பண்ணி திருதராஷ்டன் ஒரு பெரிய அரக்கு மாளிகையை கட்டி இவங்களை போங்கடா அனுப்பிச்சு வச்சா இந்த அஞ்சு பேர் குந்தி தேவியோட புறப்பட்டு காட்சிக்கு போய் அரக்கு மாளிகையில தங்கினார் ஆனா போகும்போதே வித்தூரர் என்ன பண்ணினார் கூடவே வந்து தருமன வழி அனுப்பு வந்தவர் மூணு விஷயம் சொன்னார் விழிப்பாக இருக்கிறவர்கள் எப்போதும் ஆபத்தில் சிக்குவதில்லை என்ன அர்த்தம் யார் வேணாலும் எப்ப வேணாலும் ஏமாத்துவான் விழிப்பா இருக்கிறவங்க ஆபத்துல சிக்க மாட்டாங்க இந்த விழிப்புணர்வுங்கிறதாங்க ரொம்ப முக்கியம் எனக்கு ரொம்ப வருத்தமே என்னன்னா நம்ம மக்களுக்கு அந்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப குறைச்சல் யாரு ஏமாத்துனாலும் ஏமாற்றுக்கு ரெண்டியா இருப்பாங்க ஒரு தடவை என்னோட கூட்டிட்டு போய் இவர் பெரிய சாமியாரு எல்லா வித்தை எல்லாம் பண்ணுவாரு அத்தை பண்ணுவாரு என்ன பண்ணுவாரு பஞ்சாமுதத்துல இருந்து சிலையெல்லாம் எடுப்பாரு அப்படின்னு என்ன எடுப்பார் நான் உட்காந்து பாக்கறேன் அப்படி எல்லாம் அவரே தான் போடுவாரு வெள்ளத்தை போட்டாரு பேரிச்சம்பழம் பேர் சம்பளம் நெய் ஊத்தினாரு தேர் ஊத்தினாரு பஞ்சாமிரல் பிரசிஞ்சிட்டு முருகன் சிலை ஒரு பிள்ளையார் சிலை எல்லாம் உள்ள சிலையா எடுக்கிறாரு என்ன சிலையா எடுக்கிறார் இவ்வளவு கொத்தா பேரிச்சம்பழம் போட்டாரு அதுல எட்டு பொம்மை ஒழிச்சு வைக்கலாம் இவ்வளவு பேரிச்சம்பழம் உள்ள போட்டாரு அது உள்ள எட்டு பொம்மையை உள்ள ஒளிச்சு வைக்கலாம் ஒருத்தர் சார் சித்துக்கள் உண்டுமாத்துற மக்கள் கொஞ்சமாவது என்ன பண்றாங்க என்ன ஏமாத்துறான் விழிப்பே கிடையாது நடந்து போச்சு பயம் நம்ம மக்கள் பயத்திலேயே பார்ப்பாட்ட விட்டன் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களை விழிப்புணர்வு பயப்படக்கூடாது வாழ்க்கை இத சொல்றன் விழிப்பாக இருக்கிறவன் வாழ்க்கையில் எந்த ஆபத்திலும் சிக்குவதில்லை அடுத்தொன்னு சொன்னார் பாருங்க எதிர்கிற போது காடே தீப்பற்றி எறிகளை இருக்கிற எலி சாவது இல்லை காட்டில எல்லாம் சிட்டு போகும் காடு தீப்பற்றி எரிகிற போது ஆனா உள்ள வளைக்குள்ள உட்காந்துருக்கு பாருங்க எலி சாவது வளை விட்டு வெளியிலே வர அப்புறம் எப்படி சாவும் கரெக்டா சாகாம இருந்துட்டு நல்ல தீ எல்லாம் அவிஞ்சதுக்கு அப்புறமா வளைக்குள்ள எல்லாம் வச்சிருக்கு உட்காந்துருக்கும் எல்லாம் அவிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வரும் சாவது எலி என்ன குறிப்பு தெரியுமா இவங்களுக்கு நான் சொரங்க பாதை வெட்டி வச்சிருக்கேன் நீங்க சொரங்க பாதை வழியா வெளியில போயிட்டா உங்களுக்கு உயிராபத்து வராது வளைக்குள் இருக்கிற எலி சாபதில்லை மூணாவதா சொன்னார் தனி வழியில் போகிறவர்கள் நட்சத்திரங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேணும் இரவுல போற போது இந்த நட்சத்திர திசை என்ன இந்த நட்சத்திர திசை என்ன இந்த நட்சத்திரத்துல திசை என்ன தெரிஞ்சாதான் போற திக்கு கண்டுபிடிக்க முடியும் இது மூணு யோசிச்சு பார்த்தா தருமன் ஏண்டா சித்தப்பா வித்ரன் வந்து நமக்கு இதெல்லாம் சொல்றாரு ஓ நமக்கு தங்கப்போற அரக்கு மாளிகை ஆபத்து வரும் நாம வளையில புகுந்து தப்பிக்க வேண்டி வரும் இரவு வெளியில வரும்போது நட்சத்திரங்கள் தான் நமக்கு வழிகாட்ட போது அதுதான் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தருமன் சித்தப்பாவை குடுத்துட்டு நேரா புற போனோம் அதே மாதிரி காட்சிக்கு போனாங்க அந்த காட்டில போய் அரக்கு மாளிகளை தங்கி இருக்கிறார்கள் காலையில தரிசனம் காசி கரையில் கங்கை கரையில போய் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அரண்மனையில் வந்து தங்குவார்கள் ராத்திரி தூங்க மாட்டாங்க ஏன் தூங்கா தீ வச்சிருவான் புரோச்சன் அதுக்காக தூங்காம இந்த புரோச்சன என்ன இவங்க அஞ்சு பேருக்கு உதவுறதுக்கு அஞ்சு பேர் அஞ்சு சர்வெண்ட் இந்த அஞ்சு பேருக்கு குந்திக்கு உதவி பண்றதுக்கு ஒரு வேடு வச்சு அவளையும் சர்வெண்டா வச்சிருக்க ஆறு பேர் அந்த அரண்மனையில தங்கி இருக்கிறார்கள் இவங்க ஆறு பேர் அங்க இருக்கிறார்கள் புரோச்சனன் காவலுக்கு இருக்கிற அவன் பிளான் பண்றான் ஒரு இந்த பசங்க தூங்குவாங்க தீரிக்கலாம் தூங்குறதே கிடையாது அப்புறம் என்ன பீமன் ராத்திரியெல்லாம் அகண்ட நாம ராம ராம ராம ராம ராம ராம ஏ தூங்கினா தூங்கிட்ட ரொம்ப இப்ப நம்ம பஜன்ல தான் தூங்கிட்டு இருக்கிற அவன் தூங்காம இருக்கிறதுக்கு நாராயண நாம பாட்டு கூத்து எல்லாம் நடக்குது கடைச்சி போயிட்டான் அந்த படுபாதி தூங்க மாட்டாங்களா தூங்கினா தீ வைக்கலாம் அந்த கடைப்பில ஒரு நாள் அமர்ந்தீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் அவன் தூங்கிட்ட உடனே சொன்னான் முதல்ல நீங்க எல்லாரும் சித்தப்பா சொன்ன அந்த வலை வழியா போவோம் குஞ்சி தேவி உட்பட தருமன் உட்பட எல்லாம் வெளியே போயாச்சு வெளிய வந்துட்டும் தப்பிச்சாச்சு அவங்க கரெக்டா சுரங்க பாதை வழியா வெளியில வந்தா அந்த நதிக்கரையில படகோட ஒத்தனை விதை நிறுத்தி வச்சிருக்கிறார் அவன ஏறி நதியை கடந்து காட்டுக்குள்ள போய் தப்பிச்சாஜ் அவ்வளவுதான் இப்போ எரியுது அறக்கு மாளிகை பாண்டவர்கள் மாண்டார்கள் எலும்பு எல்லாம் பாண்டவர்கள் மாண்டார்கள் என்ன அச்சனாபுரத்துல பீஷ்மரை குடிச்சு ஐயோ இப்படி ஆயிப்போச்சே நம்ம பரம்பரை விளையணும் நம்ம எவ்வளவோ பார்த்தா நம்ம பரம்பரை இப்படி சாகுதே அப்படின்னு எள்ளும் தண்ணி இறக்கணும் இல்லையா நதியில நின்றுட்டு பீஷ்மர் இப்படி எள்ளும் தண்ணி இறக்கிறார் அழூரல் அப்ப திருதராஷ் அவனும் எழுந்தை இறக்கிறான் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்க தானே எள்ளும் தண்ணியை இறச்சிக்கிட்டு அவனும் அழுதுறான் பக்கத்திலே விக்கிர நிர்ணயித்து அவனும் அழுதாரான் மூணு பேரும் அழுதாங்க ஆனா வெவ்வேற காரணம் அழறவர் பீஷ்மரை பார்த்து தட்டி ஏன் பீஷ்மர் அஞ்சு பேரும் என்ன நடந்ததுன்னு திருதராஷ் அவன் பாருச்சா இவன் தான் கொண்டு அப்படியா அப்புறம் அழகான அழாம இருந்தா தப்பா நான் அதுக்காக அழுது அப்ப வித்ர்த்து கேட்டாராம் முதல்ல அழுது அப்ப உனக்கு இவ்வளவு தெரியுது அப்புறம் நீயே அழுது ஒரு அண்ணன் எனக்கு வாய்ச்சானே இவர நினைச்சு அழுதுகிட்டு இருந்தேன் நான் அதுக்காக தான் எழுதுகிட்டு இருந்தேன் கொள்றதையும் முன்னுப்டி அழுதுறான் பாருங்க அதை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படி பீஷ்மரும் புரிஞ்சுகிட்டாங்க ஓ பாண்டவர்கள் சாகலே அப்படி ஆனா துரியோதன துருதுராசனுக்கு ரொம்ப சந்தோஷம் மாண்டு தங்கல நடந்த கலைப்பு யாராலும் முடியல படுத்து தூங்கணும் போல இருந்தது பீமன் சொன்னா எல்லாரும் இப்படி வரிசையா படுங்க நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன் நீங்க தூங்கும் உடல் வலிமை உடைய ார்கள்ிேவி சகோதர்களையும் தாயாரையும் காப்பாத்துல இருக்கிற இடும்பன் அவன் தங்கச்சி இடும்பின்னு பேரு அவன் மனுஷ மாம்சம் சாப்பிடுற அவன் இந்த பீமன் எல்லாரும் உள்ள வந்தோடனே மெதுவா அப்படி மோந்து பார்த்தானா அப்படின்ட்டு மனுஷ வாசன் மனுஷ வாசி எந்திரிச்சு போய் கொள்ள மாட்டான் அவனுக்கு வந்து அவ்வளவு சோம்பல் இடும்பிய கூப்பிட்டான் பிரஷா மனுஷ வாசனை வருது காட்டுக்குள்ள நீ எங்கேன்னு போய் பார்த்து அதை கொண்டா நாம இறஞ்சி சாப்பிடும் போது ஒரு சீவி சீவி கரெக்டா சாப்பிடுவோம்ல அது மாதிரி அவர் எப்படினா கழுத்துல கடிச்சு ரத்தத்தை குடிச்சு சாப்பிடுவாரோ இந்த இடும்ப அது மாதிரி வெது வெதுன்னு ரத்தத்தோட நான் சாப்பிடணும் வெது வெதுன்னு ரத்தத்தோட நீ கொன்னு விடாத நேரா கொண்டா கழுத்தை கடிச்சு நான் சாப்பிடறேன் ஏன் நீ போய் எடுத்துக்கூடாது நீ போய் எடுத்து அவ்வளவு சம்பளமா சாப்பிடணும் அப்பேற்பட்ட இடும்பி மெதுவா இங்கே வந்தா சரி அண்ணன் கேட்கலாம் எப்படி மாட்டேங்கிறது எப்படி அண்ணன் சாப்பிட்டு நமக்கும் கொடுப்பாங்கல்ல சாப்பிடலாம் ஐடியாவோட எப்படியும் தேடிக்கிட்டே வந்தா ஆனா இப்ப கதை மாறிப்போச்சு என்னன்னா நாலு பேர் பட்டிருக்கா அந்த தலைமாட்டில தாய் பட்டிருக்கா பீமன் உட்கார்ந்து இருந்தா பீமனை பார்த்தவொன்னு அவன் மேல அவருக்கு விருப்பம் வந்துச்சு கொல்லணும்னு வந்தா அவசிக்கிட்ட என்னா அவனை ஆரம்பிச்சா நீங்கதான் என்னுடைய ஹீரோ எங்க அண்ணன் வெறும் ஜீரோ இவர்கள்லாம் யாரோ என்ன பேரோ அப்படின்னா பீமன் கேட்டா ஆச்சரியமா இருக்க ஒரே வசனமா பேசி இல்ல இல்ல எங்க அண்ணன் மகாபாவி இடும்பன்னு திங்கறதுக்காக புரிசிட்டு அனுப்பிச்சான் கிட்ட பறி போயிடுச்சு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு என்னால கொல்ல முடியாது எனக்கு மனசு வரல வாங்க நான் ரெண்டு பேரும் தப்பிச்சு போதும் இந்த போயிடுவோம் இவங்க நாலு பேர் எக்கேரு கேட்டா நமக்கு வாங்க போலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தனி குடுத்தன கூப்பிடுற ராட்சஸ் கல்யாணத்துக்கு முன்னாடியே தனி குடுத்தன கூப்டா பாருங்க ராட்சஸ் வா போலாம் உங்க அம்மா எக்கேடு கெட்டா என்ன எக்கேடு கேட்டா என்ன வா நாம போலாம் அப்ப சொன்னா பாருங்க பீமன் அடாடா தாயார் எக்கேடு கெட்டா என்ன சகோதரர்கள் எக்கேடு கெட்டா என்னன்னு ஒரு பொம்பளை பின்னாடி போகக்கூடிய மூலக்கெட்டவன் என்ன நினைச்சா நீள மானமற்றவன் உங்க அண்ணன் வந்தாலும் சரி அவனை கொல்லுவேன் இந்த ஐவரையும் காப்பாற்ற பலம் எனக்கு இருக்கு இந்த விவரம் தெரியாம நினைச்சுக்கிட்ட இரக்கமின்றி தனிவரத்திலே இளைஞர் என்னை புறக்க ஒரு மடந்த போவது ஆடு ஆண்மையாகுமோ நீ ஒரு பொம்பளை என்னை காப்பாற்றினேன்னு சொல்லி இந்த அஞ்சு பேரையும் அப்படியே நான் விட்டுட்டு போவேனா இதை செத்து போறது எவ்வளவோ மேல் உங்க அண்ணன் இல்ல அரக்கராவதன் அவுடன் ஆகிலன் அவனை ஒரு கணத்து ஆவி கொள்வியா வர சொல்ல இல்ல சொன்னீங்க அஞ்சு பேர் அப்படியே வசனம் பேசிக்கிட்டே இருக்கா இது அங்கே இடும் அப்படின்னு சொன்னா நீ வசனம் பேசிக்கிட்டு இருக்கியா நீ சண்ட அனாவசியமா இங்க சண்டை போடாது எங்க அம்மா எங்க அண்ணன் தூங்குறான் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் பள்ளி வா பள்ளி கூட்டிட்டு போய் இடும்பனை அப்படி எடுத்துட்டான் இடும்பன் கதை முடிஞ்சது சத்தத்துலதான் கேட்டு இந்த அர்ஜுனன்லாம் எழுந்துருச்சு தம்பி பீமா அண்ணனை கேட்க அர்ஜுன் அண்ணா என்ன கூட்டுக்கூடாத ஒத்தனே போதும் என்ன நம்பிக்கை எனக்கு திரிக்காலம் தெரியும் நடந்ததை சொல்லுவேன் நடக்கிறத சொல்லுவேன் நடக்க போத சொல்லுவேன் சொல்லு நடந்த கதையை சொன்னா இப்ப நடந்துகிட்டு கதையை சொன்னா நீங்க இங்கே போய் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விவரமும் இது பாரத அங்க நடந்தது நடக்கிறது நடக்க போறதுன்ற கதை உள்ள வந்துகிட்டே இருக்கும் ஏன் தெரியுங்களா பாரத கதை ஆரம்பிச்சு நாற்பத்தி அஞ்சு நாள் நடக்கும் முதல் நாள் பத்து நாள்னா சில பேர் கதைக்கு வரமாட்டாங்க பத்து நாளுக்கு திடீர்னு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நீங்க பழைய கதையை எப்படி சொல்றது இப்ப எல்லாம் முன்கதை சுருக்கம் அப்படிங்கறது பத்திரிகையிலேயே போட்டுருவாங்க எப்படி போட முடியாது ஒரு கேரக்டர் திரிக்கான உணர்ந்ததா சொல்லி பழைய கதையெல்லாம் சொல்ல வைப்பார் அந்த ஊர் பெரிய பண்ணையாரு பெரிய பணக்கார அவர் அன்றைக்குதான் அவருக்கு பழைய கதையே புரியாது பழைய கதை புரியாம இப்ப புது கதை சொன்னா எலும்பு என்ன பண்ணுவாங்க நடக்க போற கதையும் சொன்னா திரிக்காலம் உணர்ந்தவள் இடும்பி அந்த இடும்பி மேல கருணை வந்துருச்சு குந்திக்கு உடனே மெதுவா என்ன பண்ணினா தருமன் தனியா கூப்பிட்டா மகனே தருமா எனக்கு என்னமோ இவன் நல்லவளா தெரியுதுரா ரொம்ப நம்ம பீமன் மேல ஆசைப்படுறத்தவன்னை விட்டு மரபு இல்ல எனக்குறா கல்யாணம் பண்ணிட்டு போறா நான் இதுக்கே இடையூரா இருக்கணும் பீமன் அவளை விரும்பினா கேட்டுப்போம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடு கட்டுப்போச்சு பீமனை கூப்பிட்டான் அப்பதான் பீமன் மெதுவா சொன்னான் எனக்கும் ஒரு ஐடியா உண்டு அப்புறம் என்ன கொண்டு இந்த அறக்கிய கூப்பிட்டா நீ கல்யாணம் பண்ணு காலையில இருக்கலாம் இரவு என் கூட்டிடணும் நீங்க சந்தோஷமா எங்காலும் இருக்கலாம் ஆனா ஒரு குழந்தை பிறந்தவொன்னு என்னுடைய மகன குழந்தை எங்கிட்ட கூட்டிடணும் அந்த குழந்தைய நினைவாணி வளர்த்துக்கலாம் ஆனா என் பிள்ளைய ஒப்படைக்கணும் அப்படின்னு குந்தி ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு பீமனை மணந்து மலையில சுத்தி கடோத்கஜன் அப்படிங்கிற ஒரு பிள்ளைய பெற்றுவிட்டு அந்த பீமனை கொண்டு வந்து மீண்டும் குந்தி தேரி கையிலேயே இப்ப இவர்கள் இங்கே இருந்து பலவேறு காட்டுக்குள்ள மெதுவா சில காலம் பயணம் பண்றாங்க அந்த மரபு கேட்டா வெளியில போய் எடுத்து சாப்பிடணும் மரபு பீமன் இப்ப பிராமண வேஷத்தில் இருக்கிறார் பிராமண வேஷத்தில் இவன் போய் பிட்சை எடுத்து சாப்பிட்டா இவன் பசிக்கு பிட்சை எடுத்து ஏதாவது கட்டுப்படி ஆகும் அவன் என்ன பண்ண ஒரு வண்டி மண்ண போட்டு ஒரு பானை பண்ணி அவனை விட பெரிய சைஸுக்கு ஒரு பானைய கொண்டு போய் பிச்சா தேகி பானைக்கு பின்னால் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சான் என்னடா இவ்வளவு பெரிய பானையோட ஒரு ஆள் வர்றான் அப்படின்னு ஆனா என்ன பண்ண முடியும் அதெல்லாம் போட்டா நெருப்புல போட்ட அவல் மாதிரி இவன் பசிக்கு கருகி போதும் அவ்வளவு பசிமந்தான் குந்து என்ன பண்ணுவாது சாப்பாட்டுல வந்த பிட்சையில பாதிட்டு மத்ததெல்லாம் எல்லாரும் பங்கு வச்சு தின்னாலும் காணல அப்படியும் விளச்சுக்கிட்டே அந்த மாதிரி தங்கி இருக்கிற போது அந்த வீட்டுல தங்கி இருக்கிற சந்தர் அவனுக்கு உணவுல ரொம்ப விருப்பம் சில பேர் அப்படி இருப்பான் உணவுன்னு அவன் ரொம்ப முக்கியம் கல்யாண வீட்ல ஒரு பையன் என்ன பண்ண சாப்பிட்டு இருந்தான் பரிமாறம் இப்படி வந்து இப்படியும் பார்த்தான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எங்க பாத்துருப்பீங்க போன பந்திலையும் இதே இடத்துல உட்கார்ந்துட்டேன் வரும் போன பந்திலையும் இந்த பந்திலையும் அடுத்த பந்திலையும் திம்பேன்னு எங்கிட்டயே சொல்றீ எந்திரி அப்படின்னு சொன்ன பாருங்க அண்ணே காட்டிங்களும்டங்கள் எல்லாம் பீமனை கடையே கிடையாது போன்ற வயிறு உடையவர் என்ன சாப்பிட்டாலும் எரிச்சு அக்னி அவன் அப்படிப்பட்ட அக்னி அதான் சிக்கல் அவனுக்கு பசி குவிங்க இருக்கிற இந்த சந்தர்ப்பழுக சத்தம் கேட்டு பிள்ளைங்க அஞ்சு பேரும் வெளியே போயிருக்காங்க போய் ஏன் அழுதிங்க கேட்க முடியாது அவங்க வீட்டு பர்சனல் மேட்டரா இருக்கலாம் நீங்க எங்க விஷயம் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க திடீர்னு அந்த வீட்டுல இருந்தாங்க குந்தி உள்ள போயிட்டா என்ன சிரிக்கிறீங்க நானும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சேர்ந்து சிரிக்கணும் அழுகுற போது தனியா அழு யாராவது அழக போது கூட்டணி வைக்காம சேர்த்துக்கிட்டு தனியா சிரிக்கப்பட தனியா சிரிச்சான்னு வச்சுங்க நிலைமை போது ஜாயின் பண்ணிக்கலாம் அழற போது ஜாயின் பண்ணணும் கிடையாது நினைச்சுட்டு இருக்கலாம் அழகு நீங்க ஏன் தலையிடுறா இல்லீங்களா ஒரு நாகரிகம் குந்தி தேவி மெதுவாக சொன்னாரு மகாபாவி அவன் தெரியுது ஊருக்குள்ள வந்து எல்லாரும் திருக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் அள்ளி போட்டு மாடு கீடு எல்லாத்தையும் திம்பா அப்புறம் எங்க ஊர்ல ஒரு ஒப்பந்தம் டெய்லி ஒரு குடும்பத்தில இருந்து வண்டி நிறைய சமைச்சு அந்த சமைச்ச உணவை வண்டில அனுப்ப வேண்டியது கால மாட்டில் ஒரு வீட்டு மனுஷனையும் அனுப்ப வேண்டியது வண்டி மாட்டியும் திருப்பிடுவான் சில பேர் வண்டி மாட தான் வீட்டில இருந்து அனுப்பணும் சாப்பாடுலாம் சமைச்சுட்டோம் வண்டியோடர்னேன் என்ன பண்ண போற இந்த வண்டியில போய் சாவுறேன் நிம்மதியா இருந்துக்கோங்க உங்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் என் மனைவி சொன்னா அதெல்லாம் இல்ல நீங்க இறந்து நான் தனியா இருக்க முடியுமா இங்க வியாசபாதத்துல ஒரு வார்த்தை வரும் ஒரு இளமையான அழகான மனைவி கணவன் இல்லாத போது கற்போடு இருக்க முடியுமா அது தோல் உரிக்கப்பட்ட மாமிசத்தை பருந்துகளிடம் இருந்து காப்பாற்றுவது போல ஒரு தோல் உரிக்கப்பட்ட மாமிச தெருவில் கடந்த இல்லாம இருந்தா சமூகம் சொல்ற தோல் உரிக்கப்பட்ட மாமிசத்தை பருந்துகள் விடாது அது போல் அழகான இளம் மனைவியை சமூகம் விடாது நான் எப்படி தனியா இருக்க முடியும் என் கணவன் என்ன சொன்னேன் நீங்க போவேண்டா நான் போய் செத்து போறேன் அப்ப மூத்த பொண்ணு சொன்னாலும் அவ பாருங்க அவ சொன்னா அம்மா நீயும் சாக கூடாது அப்பாவும் சாக கூடாது செத்துட்டா எங்க நிலைமை என்ன ஆகும் நான் அந்த வீட்டுக்கு திண்டன் தான் நீ தம்பி ஒருத்தர் இருக்கிறான் உங்களுக்கு பிள்ளைங்கிறதுக்கு தம்பி ஒருத்தர் இருக்கிறான் நான் வேணா அப்படி சாகுறேன் தம்பி உயிரோட இருக்கட்டும் நீங்க உயிரோட இருங்க அப்படின்னு மூத்த பொண்ணு சொன்னான் அப்ப கடைசி பையன் விவரம் தெரியாத சின்ன பையன் அவன் சொன்னா என்ன அனுப்புங்க நான் போய் அந்த பகா சொன்ன கொண்டுட்டு வரேன்னு ஒரு விளக்கு மாட்டு குச்சி எடுத்து ஆட்டணும் இந்த விவரம் தெரியாமட்ட வீடு பாருங்க நான் சாகரேன்னு அவன் சொல்றான் நான் சாகரேன்னு பொண்டாடி சொல்றான் நான் சாகரேன்னு பிள்ளைங்க சொல்றேன் வேற ஒரு வீடுன்னா என்ன நடக்கும் அவன் சொல்லுவா நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க தான் போயிட்டு வாங்க எப்ப பாருங்க எல்லா பிரச்சனையும் அந்த பகாசுரனே திருந்துவான் முதல்ல நீ போயிட்டு வாழ்க்கை சொல்லுவோம் ரெண்டு பேருமே போங்களே எல்லாரையும் எப்படி இருக்கணும் அடையாளம் பாருங்க நான் சாகுறேன் நான் சாகுறேன் எல்லாம் அந்த வீட்டுல அப்ப குந்தி சொன்னா வேண்டாம் நீங்க தயவுசெய்து வருத்தப்படாது பகாசுன்னு பெரிய பகாசுரம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதிங்க அந்த வண்டியில அன்னத்தை வைங்கோ மாட்டை போட்டுங்கோ நான் அனுப்ப வேண்டிய ஆள அனுப்புறேன் எனக்கு தெரிய வண்டியூமன் வச்சான் சாப்பாடோட கூட அப்படின்ட்டா குந்தி தேவி அவன் முன்பக்கமா திரும்பி வண்டியை ஓட்டலிங்க பின்பக்கமா திரும்பிட்டு வரிசையா சாப்பிட்டு சாப்பிடாது அப்படின்னு முதல்ல சாப்பாடு அப்புறமா போலான் சாப்பிட ஆரம்பிச்சு தருமன் வந்து கேட்டாம அக்கிரமம் பண்ணிட்டே தீவன் அனுப்பிச்சுட்டே தம்பி அனுப்பிச்சுட்டே ஒரு வண்டியில ஒரு சாப்பிடு தனித்தனியா சாப்பிட வேண்டாம் நீ அதை நான் மொத்தமா சாப்பிட்டு பீமன் முதுகுல குத்துன உடனே கொஞ்சம் இறங்கல கொஞ்சம் உள்ள தள்ளுறது ஈஸியா இருக்கும் முதல்ல சட்ட வட்டமா சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா பக்கம் திரும்பி அவரை உண்டு இல்லேன்னு ஆக்கி அந்த பகாசுரனை கொண்டுட்டு அந்த காலமாட்டு வண்டியில பீமன் திரும்ப நான் பாருங்க ஊரே எந்திரிச்சு கும்பிட்டு ஏன்னா இதுவரைக்கும் வண்டியோட போன எவனும் திரும்பியே வந்ததே கிடையாது முத நடவையா ஒருத்தன் வண்டியோட போயிட்டு திரும்பி வெளியில வர்றான் விட்டு அப்படின்னா அப்பதான் எழுதுகிறார் வில்லிபுத்தர் ஆழ்வார் எல்லாரும் விளக்கேற்றி வச்சாங்களா வீட்டு வாசல்ல அப்ப என்ன என்ன பழக்கம் தர்மம் ஜெயித்து ஒருவன் வருகிற போது வீட்டு வாசல்ல விளக்கேற்றி வைத்து வரவேற்கிற வழக்கம் நாட்டில் இருந்திருக்கு அப்பதான் தீபாவளி வந்தது தீபத்தை ஆவலி வரிசையாக தீபாவளினா ஆவழி வரிசை பாருங்க நாமம் அர்ச்சன பண்ணா நாமாவளி ஆவலினா வரிசை சுரம் சுறாவளி அதாவது அந்த சுரங்களுடைய வரிசையை சொன்னா சுறாவளி அது மாதிரி தீபங்களுடைய வரிசைக்கு தீபாவளி அப்படின்னு பேர் அப்ப நல்லவர்கள் வெற்றி பெற்றால் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிற வழக்கம் அப்படி விளக்கேற்றி வைத்து பீமனை வரவேற்றார்கள் இவங்க எங்கெங்க இருக்கிறாங்களோ எல்லா இடத்திலையும் துக்கமும் துயரமும் நீக்கப்பட்டதாகவே இருக்கிறது இதுக்கு நடுவில் துருப்பத்த மகாராஜாவுக்கு வருத்தம் நம்ம திரௌபதி எந்த அர்ஜுன கல்யாணம் பண்ணணும் நம்ம வர வேண்டி பொண்ணை பெற்றோமோ அந்த அர்ஜுன செட்டி போயிட்டான் அந்த யாகத்துல அந்த அறக்கு மாளிகையில ஜோசியர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்டா இப்ப என்ன பண்றதுக்கு எங்க இருந்தாலும் கண்டிப்பா திரௌபதி கழுத்துல மாலை போடுவான் எனவே சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னான் அந்த சுயம்பரத்துக்கு துருபத்த மகாராஜன் ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறான் பிரம்மாண்டமான ஏற்பாடு இவ அர்ஜுனன் நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறா இங்க அப்போது அந்த சுயம்பரத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுகிறார் அந்த அளவுல இன்றைய விரிவுரையை நாம் நிறைவு செய்கிறோம் ஆரேமுக்கால் எட்டே முக்கால் இன்னைக்கு ஏழாச்சு எட்டே முக்காலுக்கே முடிக்கிறோம் நாளிலிருந்து ஆரேமுக்காலுக்கு ஆரம்பிச்சு சரியா ஏழை முக்காலுக்கு முடிப்போம் ஒவ்வொரு நாளும் தயத்தை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டே வரும் ஏன்னா எட்டே முக்காலுக்கு பூஜை ஆக வேண்டி இருக்கு வேண்டியிருக்கு ஒன்பது மணிக்கு அதனால எட்டே நாம சொற்பொழிவு நிறைவு பண்ணி ஆகணும் எனவே நாளை முதல் ஆரே தொடங்கி எட்டே சொற்பொழிவு நிறைவு பெறும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன்